ஷிர்டி சாய்பாபாவின் அனுகிரக விலாசம் மூணு ஷிர்டியில் சாய்பாபா நேரடியாக வந்து என்னை தட்சிண கேட்ட சமாச்சாரம் நான் சாதாரணமாக வருஷத்தில் ஒன்று அல்லது ரெண்டு தரம் ஷிடில் சென்று பாபாவை தரிசனம் செய்து வருவது வழக்கம் ஒரு சமயம் நான் ஷெட்டிக்கு தரிசனத்துக்காக போயிருந்தேன் நான் போன சமயம் ஸ்ரீ ஸ்ரீராமநவமி உற்சவம் நடந்து கொண்டிருந்தது அதுவும் வியாழக்கிழமையில் ஸ்ரீராமநவதி தினம் உதந்தனால் இடம் கூட்டம் அலைமோதியது வியாழக்கிழமையும் இது இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ சாய்பாபாவின் திருஉருவம் உற்சவமாக பல இட பல பல தரமான வாத்தியங்களுடன் எல்லாமாக வந்து நானும் எனது நண்பனும் இந்த கூட்டத்தில் ஊர்வலத்தில் சேர்ந்து கொண்டோம் ஊர்வலம் பாபாவின் வாடாவில் வந்து சேர்ந்து இரவு ஒரு ஏழு மணி அளவில் அங்கு பல நாட்டிய நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்து எல்லோரும் பிரிந்து ஒரு எட்டு மணி வாக்கில் பிரிந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது சுமார் அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு முஸ்லிம் பெரியவர் திடீரென்று என் முன்னால் வந்து எனக்கு தட்சிணை தர வேண்டும் என்று கூறி கையை நீட்டினார் நான் கையில் இருந்த பணம் எடுத்து அவரிடம் கொடுக்க முயற்சி செய்த சமயம் அவர் திடீரென்று கூட்டத்தில் ஓடி மறந்துவிட்டார் நான் மிகவும் சிரமப்பட்டு கூட்டத்தில் அவரை தேடி ஓடி சென்று வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தவரிடம் கையில் தட்சிணையை தந்தேன் அவர் அதை பெற்றுக்கொண்டு சிரித்து போய்விட்டார் தங்கி அங்கிருந்த சில பக்தர்கள் பாபாபை இதுபோல் நம்ம முன் வந்து தட்சிணை கேட்பார் என்றும் தட்சிணை கொடுக்க முடி ஓ முடிந்தவர்கள் மிக அனுகிரகம் பெற்றவர்கள் என்றும் சொல்வதை கேட்டு நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன் இந்த நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக என்னை பாபா என்னை அனுகிரகம் செய்தற்காகவே என்னிடம் வந்து தட்சிணை வாங்கி அனுகிரகம் செய்ததாக கருதுகிறேன் சாய்பாபாவே சரணம்